الحمد لله الحمد لله نحن به ونستعين به ونستغفره ونعور بالله من شعور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فهو المهتد ومن يهلل فلن أجد له وليا مرشدا أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له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 وقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل يا اهل الكتاب تعالوا الى كلمه سواء بيننا وبينكم الا نعبد الا الله ولا نشرك به شيئا ولا يافتخذ بعضنا بعضا اهبابا من دون الله فان تولوا فقولوا هذول انا مسلمون صدق الله العظيم இந்த உலகை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் ரபுல் ஆலமீன் அல்லாஹு அனைத்தும் தலாமும் இந்த உலகத்துக்கு ரஹ்மத்தாக அனுப்பப்பட்ட நமது தூதர் முஹம்மது சல்ல அல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் சாவி ஊன்கள் தபாய் சாவின்கள் அயாமத்துடைய நாள் வரைக்கும் இந்த உலகத்தில் அல்லாஹ் வாழ்கின்ற அனைத்து மீன்கள் மீது உண்டாகின்றன அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹே நல்லார்களே இந்த உலகத்தில் வாழும் போது எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் ஒருவனை பயந்து தக்குவா செய்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசிய செய்து கொள்கின்றேன் அல்லாஹுடைய நல்லார்களே تعالی அல்லாஹு இந்த உலகத்தில் அருமை நாயகம் அழகி வசங்கம் அவர்களை அல்லாஹுவினால் இந்த உலகத்தில் அடையாளப்படுத்தப்பட்ட அறிமுகப்படுத்தப்பட்ட இஸ்லாமிய மார்க்கத்தை சொல்வதற்காக இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பதற்காக அருமை நாயகம் சல்ல அல்லாஹு அழகி வசங்கம் அவர்களை அல்லாஹ் இந்த உலகத்திற்கு அனுப்பினார்கள் தெளிவா நல்லாக நேரடியார்களே அருமை நாயகம் சொல்லலாகும் அரகிவசல்ல தேவையான எல்லா விடயல்களுக்கும் வழிகாட்டியிருக்கிறார்கள் அது இபாதத்தாக இருக்கலாம் ஒரு மனிதன் அன்றாடம் செய்யக்கூடிய அவனுடைய பழக்க வழக்கங்களாக இருக்கலாம் செயல்பாடுகளாக இருக்கலாம் அனைத்துக்கும் இஸ்லாமத்தில் அருமை நாயகம் சொல்லு அழகி வசல்லம் அவர்கள் வழிகாட்டியிருக்கிறார்கள் அல்லாஹுடைய அருமை நாயகம் அழகி வசல்லம் அவர்கள் இஸ்லாத்தின் பக்கம் முஸ்லீம்கள் பின்பற்றக்கூடிய இஸ்லாமிய மார்க்கத்தின் பக்கம் முஸ்லிம் அல்லாதவர்களை அழைக்கின்ற போது அருமை நாயகம் சொல்லு அழகி வசல்லம் அவர்கள் மிகவும் தூர நோக்கோடு மிகவும் மிருதுவாக அருமை நாயகம் சொல்லு அழகி வசல்லம் அவர்கள் முஸ்லீம் அல்லாதவர்கள் இஸ்லாமத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக மிக தூர நோக்கோடும் மிருதுவாகவும் தங்களுடைய தாவா பயணத்தை அருமை நாயகம் சொல்லாஹோ அழகி அவர்கள் இந்த உலகத்திலே நடத்தி காட்டியிருக்கிறார்கள் மினைமான் அல்லாஹுடைய நேரடியார்களே அல் குர் ஆண் ஒரு மனிதன் இன்னும் ஒரு மனிதனோடு எப்படி பேச வேண்டும் எப்படி உரையாட வேண்டும் ஒருவர் இன்னும் ஒருவரை எப்படி அழைக்க வேண்டும் என்ற விடயங்களுக்கு மிக அழகாக ஒரு ஆண் வழிகாட்டியிருக்கிறது தனிமான அவ்வளோடைய நடக்கடியார்களே இந்த உலகத்தில் இஸ்லாத்தை சொல்வதற்கு இஸ்லாம் உண்மையான மார்க்கம் என்பதை உலக மக்களுக்கு தெளிவுபடுத்துவதற்கு குரானுடைய ஆயத்துக்கள் அல்லது அருமை நாயகம் சொல்ல அடகி வல்லம் அவர்களுடைய பொன்மொழிகள் இவைகளை நாங்கள் சொல்வதற்கு முன்னால் எங்களுடைய நடத்தை எளுடைய பேச்சு எங்களுடைய செயல் இந்த உலகத்தில் இஸ்லாத்தை அடையாளப்படுத்த வேண்டும் அல்லாஹுக்கு ஆறா தண்ணியமானவர்களே இந்த உலகத்திலே மிக மோசமாக இஸ்லாத்தையும் அல்லாஹுவையும் விமர்சிக்கக்கூடிய ஒரு கூட்டம் நபிமாடுகளை பொய்ப்பித்த ஒரு கூட்டம் யூதர்கள் யூதர்களை குரான் யூதர்களோடு உரையாடும் போது யூதர்களை அல்லா இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கும் போது குரானின் பக்கம் அழைக்கின்ற போது யூதர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்ற அளவுக்கு இஸ்லாத்தின் மீது நல்லெண்ணம் கொள்கின்ற அளவுக்கு தாக்கம் செலுத்துகின்ற அழகான வார்த்தைகளை அல்லாஹு தாலா புரானிலே பாவித்திருக்கிறார் புராணில் பன்னிரண்டு இடங்களில் அல்லாஹு தாலா யூதர்கள் செய்கின்ற தவறுகளை குற்றங்களை பிழையான கொள்கைகளை பிழையான கருத்துக்களை அல்லாஹ் புராணிலே திருத்துகின்றான் திருத்துகின்ற போது இனியமான அல்லாஹுடைய நடிகார்களே அல்லாஹு அந்த யூதர்களை அழைத்து யூத கிறிஸ்தவர்களை அழைத்து அல்லாஹ் பேசுகின்ற போது பன்னிரண்டு இடங்களிலும் மிக கண்ணியமாக அந்த காலத்தில் யூத கிறிஸ்தவர்களுக்கு வேதம் கொடுக்கப்பட்டவர்களுக்கு வேதக்காரர்களுக்கு அந்த காலத்தில் பாவிக்கப்பட்ட மிக கண்ணியமான வார்த்தையை அல்லாஹு தாலா பாவித்திருக்கிறார் அல்லாஹுடையார்களே பன்னிரண்டு இடங்களிலும் அல்லாஹ் ஏ அஹ் கிசாப் வேதம் கொடுக்கப்பட்டவர்களே எழுத்து அறிவு கொடுக்கப்பட்டவர்களே வேத அறிவு கொடுக்கப்பட்டவர்களே புத்திஜீவிகளே அறிவாளிகளே அறிஞர்களே என்று இஸ்லாத்துக்கு மாற்றமான கொள்கையில் அல்லாஹுக்கு ஏசக்கூடியவர்கள் நபிகளார் சொல்லல்லாஹோ அழைகுவல்லம் அவர்களுக்கு ஏசக்கூடியவர்கள் அல்லாஹோ பொய்ப்பிக்கக்கூடிய அந்த யூதர்களை மிக கண்ணியமாக அல்ல அழைக்கின்றார் ஹீசையும் சமூகத்துக்கு சொல்வதற்கு முன்னால் இஸ்லாத்துடைய போதனைகளை சொல்வதற்கு முன்னால் நமக்கு எதிரான கொள்கையில் இருக்கக்கூடியவர்கள் அல்லது நமக்கு எதிரான கருத்தில் இருக்கக்கூடியவர்கள் அல்லது நமக்கு எதிரான மதத்தில் இருக்கக்கூடியவர்களோடு எவ்வாறு பேச வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹுடையார்களே எங்களுடைய சமூகம் முஸ்லீம்களுக்கு மத்தியிலே சமூகம் பேசுகின்ற போது எழுதுகின்ற போது அல்லது பணியில் ஈடுபடுகின்ற போது நாம் எப்படி மற்றவர்களை அழைக்கின்றோம் மற்றவர்களோடு பேசுகின்றோம் மற்றவர்களோடு உரையாடுகின்றோம் மற்றவர்களை எப்படி மதித்து பேசுகின்றோம் என்ற விடயத்தை நாங்கள் ஆரம்பமாக தெரிந்து கொள்ள வேண்டும் இன்று சமூக வலைதளங்களை எடுத்துக்கொண்டால் எங்களுடைய இஸ்லாமிய இளைஞர்கள் எழுதக்கூடிய விதங்களை நாங்கள் பார்ப்போம் என்றால் இஸ்லாத்தை பற்றி நல்லெண்ணம் வைத்திருக்கக்கூடியவர்கள் கூட இஸ்லாத்தை வெறுக்கின்ற அளவுக்கு எங்களுடைய இளைஞர்களுடைய எங்களுடைய ஊடகவியலாளர்களுடைய எங்களுடைய பத்திரிகையாளர்களுடைய எழுத்தும் கருத்தும் அமைந்திருக்கிறது ஒரு வெளியட்டுக்கு கொமெண்ட் அடிக்கின்ற போது பின்னோட்டமிடுகின்ற போது மிக மோசமாக அடிக்கக்கூடிய ஒரு சமூகமாக இஸ்லாமிய சமூகமும் குறிப்பாக இளைஞர்கள் என்று மாறியிருக்கிறார்கள் பேச தெரியாது அல்லாஹ் சொல்லித்தாரான் எனக்கு ஏற்றுகின்ற யூதர்களோடு கூட நான் அழகாக பேசுகின்றேன் அவர்களை கண்ணியமாக அரைத்து பேசுகின்றேன் பன்னெண்டு இடங்களிலும் அல்லாஹ் மிக கண்ணியமாக இருவர்களை அல்லாஹ் அரைத்து பேசுகின்றார் எனவே குரானையும் அறிவிப்பையும் சொல்வதற்கு முன்னால் குரான் குர்வானில் சொல்லப்பட்ட விடயத்தை வாழ்ந்து காட்டுவோம் குரான் எப்படி பிற மதத்தவர்களோடு பேச வேண்டும் என்று சொல்லி இருக்கிறதோ அந்த முறையிலே பேசுவோம் என்னையான அல்லாஹுடைய நேரடியார்களே இந்த உலகத்தில் இஸ்லாம் பரவும் வளரும் என்பதை அல்லாஹ் ஒப்பந்தத்துக்கு பின்னால் அருமை நாயகம் அவர்களுடைய சிந்தனை தொடர்ந்து சர்வதேசத்தை நோக்கி அமைகிறது ஹிஜாது மக்காவில் மதீனாவில் இஸ்லாத்தின் பக்கம் முஸ்லிம் அல்லாதவர்களை அழைத்து அருமை நாயகம் சொல்லமாக அழைக்க அவர்கள் ஆறுக்கு பின்னால் உலகத்தை உலகத்துடைய சில பகுதிகளை ஆட்சி செய்கின்ற ஆட்சியாளர்களுக்கு இஸ்லாத்தை சொன்னார்கள் அந்த காலத்திலே காணப்பட்ட மிக முக்கியமான ஊடகம் மீடியா கடித அசுல்லாஹி சல்லாஹோ அழைகி வல்லம் அவர்கள் முஸ்லிம் அல்லாத பிரதேசங்களை ஆட்சி செய்கின்ற மன்னர்களுக்கு குடிமக்களுக்கு அல்ல மன்னர்களுக்கு கடிதம் எழுதினார்கள் கடிதம் என்ற ஊடகத்தை எழுச்சி என்ற ஊடகத்தை புத்தகம் என்ற ஊடகத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்ற நாகரிகத்தை இஸ்லாம் சொல்லியிருக்கிறது அநாகரீகமான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது மற்றவர்களை அற்பமாக ஏரணமாக கருதுகின்ற வார்த்தை பிரயோகங்களை எங்களுடைய தாவா பயணத்திலே நாங்கள் பயன்படுத்தக்கூடாது வெளியங்களை வைத்து மற்றவர்களுக்கு தீர்ப்பு வழங்குகின்ற அந்த முறையை தவிர்த்து நல்லெண்ணத்தோடு மற்ற மக்களை இஸ்லாத்தின் பக்கம் அழைக்க வேண்டும் இஸ்லாத்தை சொல்ல வேண்டும் என்ற முறையை அருமை நாயகம் சலோ அழைக வசல்லம் அவர்கள் எழுதிய கடிதங்கள் வரலாற்றிலே இன்று வரைக்கும் பாதுகாக்கப்பட்டு இஸ்லாமிய அப்படியாக அருமை நாயகம் சலோல்லாஹு அழைகு வசல்லம் அவர்கள் எழுதிய கடிதங்களில் ஒன்றுதான் அந்த காலத்தில் எகிப்தை ஆட்சி செய்து கொண்டிருந்த என்று பெயர் வைக்கப்பட்டு அல்முக என்று வரலாற்றில் பிரபலியம் அடைந்த ஒரு மன்னர் எகிப்தை ஆட்சி செய்து ஒரு மன்னர் ஒரு கிறிஸ்தவ மன்னர் அந்த காலத்தில் உலகத்திலே மிகப்பெரிய பொருளாதார வளங்களை கொண்ட ஒரு நாடு அந்த காலத்துடைய ஒரு வல்லரசாக காணப்பட்ட நாட்டின் மன்னருக்கு நாயகம் சொல்லலாகு அலைகூஸ் அவர்கள் கடிதத்தின் மூலமாக இஸ்லாத்தின் பக்கம் அழைத்துள்ளார்கள் ஒரு ஊடகத்தை பயன்படுத்தினார்கள் நாகரிகமாக பயன்படுத்தினார்கள் பயன்படுத்தினார்கள் நான் ஒரு முஸ்லீம் என்பதை அடையாளப்படுத்துகின்ற வார்த்தைகளை அங்கு எழுதினார்கள் எனவே முஸ்லிம் சமூகம் பேச சமூகமாக வாழக்கூடாது அநாகரிகமான சமூகமாக வாழக்கூடாது கடும்போக்குள்ள சமூகமாக வாழக்கூடாது என்பதை ஒரு கிறிஸ்தவ மன்னருக்கு அருமை நாயகன் அலைகு எழுதிய கடிதம் எங்களுக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறது தைரியமாக சொன்னார்கள் எங்களுடைய சில பேச்சாளர்கள் எழுத்தாளர்கள் உரையாடுகின்ற போது கூட உயர் சபைகளில் உரையாடுகின்ற போது கூட தன்னை முஸ்லிம் என்று அடையாளப்படுத்துகின்ற நான் அல்லஹாவை ஏற்று மருமையை நம்பி வாழ்கின்ற ஒருவன் என்பதை அடையாளப்படுத்துகின்ற ஒவ்வொரு நாளும் ஒரு மனிதன் ஒரு முஸ்லீம் தொழுகின்ற போது ஒரு நாளைக்கு பரவான தொழுகைகள் பதினேழு ரக்காத்துக்களை தொழுகிறார் அந்த பதினேழு ரக்காத்துக்களிலும் சூரத்துள் பாத்திஹாவை ஓதுகின்ற போது ரஹ்மான் ரஹீம் என்ற அல்லாஹுடைய ரஷ்மத்தை அல்லாவுடைய ரஹ்மத்தின் விசாலத்தை அல்லாவுடைய தாராள தன்மையை அல்லாஹுடைய கருணையை வெளிப்படுத்துகின்ற அந்த அழகான வார்த்தையை சொல்லித்தான் நாங்கள் ஒரு ஆணை ஓடுகின்றோம் சொலுகையில் ஈடுபடுகின்றோம் நல்ல விடயங்களை செய்கின்றோம் அருமை நாயகம் சொல்லுவதாக அழைகுவர்கள் அந்த கடிதத்தை எழுதுகின்ற போது ஆரம்பமாக ரஹீம் என்று எழுதினார்கள் உலகத்தை ஆட்சி செய்த நபி சுலைமான் அழகித்தலாம் அந்த காலத்தில் இணை வைப்பில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த ஒரு மகாராணிக்கு கடிதம் எழுதுகின்ற போது அவர்கள் என்ற வார்த்தையை பயன்படுத்தி அல்லாவை அல்லாஹுடைய மார்க்கத்தை சொல்வதற்கு முன்னால் அல்லாஹை விளங்க வேண்டும் அல்லாவின் தன்மைகளை விளங்க வேண்டும் அல்லாவின் ரஹ்மத்தை விளங்க வேண்டும் என்ற நோக்கத்திலே ரபி சுமான் அலைகாம் அவர்கள் அந்த கடிதம் எழுதிய விதத்திலே அரபி நாயகம் அலைகூசல்லாம் அவர்கள் எழுதுகிறார்கள் இன்றைக்கு நம்பில் பலர் சில பிரமத சகோதரர்கள் இருக்கக்கூடிய சபைகளில் உரையாடுகின்ற போது கூட தான் முஸ்லீம் என்று அடையாளப்படுத்துகின்ற வார்த்தைகளை எல்லாம் தவிர்க்கின்றார்கள் என்று சொல்வதற்கு கூட அவர்களுக்கு பாக்கியம் இல்லாதவர்களாக இருக்கிறார் உலகத்திலே மிகப்பெரிய சாதனையாளர் மிகப்பெரிய இஸ்லாமிய அழைப்பாளர் உலகத்துக்கு முன்மாதிரியான வாழ்ந்தருமை நாயகம் அலைவசல்லம் பிஸ்மில் சொல்லித்தான் அந்த கடிதத்தை ஆரம்பித்தார் முஸ்லிம்கள் நான் முஸ்லீம் என்ற அடையாளத்தை தைரியமாக சொல்ல பள்ளி வாசல்களிலே அதான் சொல்லப்படுகிறது சத்தமாக அதான் சொல்லப்படுகிறது காரணம் என்ன முஸ்லீம்கள் என்ற அடையாளம் உலகத்துக்கு சொல்லப்படுகிறது ரஹ்மான அல்லாஹை சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை குரானுடைய ஒவ்வொரு தூராக்களும் ரஹமானி ரஹீம் என்று ஆரம்பிக்கப்படுகிறது ரவி சுலைமான் அழைகலாம் ரீம் என்றுதான் தன்னுடைய தாவாவுடைய அந்த கடிதத்தை எழுதினார்கள் அருமை அலை சொல்லி எழுதிவிட்டு அப்துல்லா சொல்கிறார்கள் அப்துல்லா இன்னப்பணிவாக அவர்கள் சொல்லவில்லை அப்துல்லாவின் மகன் முகம்மது எழுதுகிறேன் எங்களுடைய தாவாவிலே அணி உண்டாகவில் அல்லாவின் பக்கம் அடைக்கக்கூடிய ஒரு முஸ்லீம் பணிவானவராக இருக்க வேண்டும் அவருடைய பட்டம் அவருடைய பதவி அவருடைய அந்தஸ்து அனைத்தையும் ஒரு மூலையில் வைக்க வேண்டும் பணியில் ஈடுபடுகின்றோம் உலகத்துக்கு உண்மையை சொல்ல வந்த அருமை நாயகன் சோதபாக அலைவர் செல்லம் தனது பேரை மாத்திரம்தான் சொன்னார் ஆனால் மற்றவர்களை மதிக்கின்ற போதே மற்றவர்களை கண்ணியப்படுத்துகின்ற போதே அழைக்கப்படுகின்றவர்களை அழைக்கக்கூடியவர் மதிக்க வேண்டும் பளிரங்கத்தை வைத்து தீர்ப்பு வழங்கிவிடக் கூடாது இப்படியான பாவங்களை செய்கிறார் இவர் ஒரு நரகவாதி இவர் ஒரு நூதனவாதி இவர் இப்படிப்படி இருக்கிறார் என்று மக்களுடைய குறையை சொல்லாமல் அழைக்கப்படக்கூடியவர்கள் யாருக்கு நாங்கள் அழைத்து விடுகின்றோமோ யார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோமோ அவர்களுடைய சொல்ல வேண்டும் அவர்களை பாராட்ட வேண்டும் ஆட்சி செய்கின்ற கண்டியமான மகத்தான முப்பவுக்கு சற்று நாள் எழுதுகின்ற என்று சொல்லி அருமை நாயின் சலாஹு அலைவாசல்ல அழகாக இஸ்லாத்தை முன்வைத்தார்கள் நேரடியாக முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு சலாம் சொல்ல முடியாது நபிகள் நாயகம் சொல்லாஹு அலைவசல்லம் மிக அழகாக யார் நேர் வழியை பின்பற்றுவார்களோ யார் உண்மையை பின்பற்றுவார்களோ அவர்களுக்கு சலாம் உண்டாகட்டும் என்று அருமை நாயகம் சவல்லாஹு அலைவாசல்ல அவர்கள் மிக கண்ணியமாக மிக அழகாக இஸ்லாத்தை முஸ்லீம் அல்லாத ஒரு மன்னருக்கு ஒரு நாட்டுடைய ஜனாதிபதிக்கு அழகாக முன்வைத்தார்கள் என்னுடைய பேச்சு அழகாக எத்து அழகாக இருக்க வேண்டும் எழுத்தின் மூலம் பேச்சின் மூலம் இஸ்லாமுடைய அழகை நாங்கள் காட்ட வேண்டும் ஆய்சு அவர்கள் ஒரு சபையிலே அருமை நாயகம் அலேஹ் வசல்லம் அவர்களோடு அமர்ந்து கொண்டிருக்க வந்து தனுசல அல்லாஹூ அலே வசல்லம் அவர்களுக்கு சலாம் சொன்னார்கள் எப்படி சலாம் அஸ்ஸாம் அல்ல அலாம் அல்ல அஸ்ஸாம் என்று சொல்கிறார்கள் முகமதே உங்களுக்கு அழிவுண்டாகட்டும் உங்களுக்கு மரணம் உண்டாகட்டும் நபி சொல்லாஹு அலுவலாம் என்று மாத்திரம் தான் சொல்ல வேண்டும் யூதர்கள் சொல்லவில்லை வார்த்தையின் ஒரு எழுத்தை அழித்துவிட்டு அத்தாம் அழைக்கும் உங்கள் அழிவு நாசம் உண்டாகட்டும் என்று நபி அவர்களை தப்பிக்கின்றார்கள் ஆய் रजी அல்லாஹு தாலா அன்ஹா அவர்கள் கேட்டுவிட்டு தாங்க முடியாது ஆயி சாரதி அல்லாஹு அவர்களுக்கு கோபம் ஏற்படுகிறது ஆயி சாரதி அல்லாஹு அவர்கள் சொன்னார்கள் அழைக்கும் அல்லா அண்ணா துவான் உங்கள் மீது அல்லாஹுடைய தாபமும் அழிவும் நாசமும் உண்டாகட்டும் என்று யூதர்கள் சொன்ன வார்த்தையை விட அதிகமாக அல்லாஹு தாலா அன்ஹா அவர்கள் யூதர்களை தவித்து விடுகிறார்கள் இப்போது ரசூ சல்லா அலைவர் சொன்னார்கள் நடந்து கொள்ளுங்கள் நிதானமாக நடந்து கொள்ளுங்கள் அவர்கள் எனக்கு தாகமிட்டார்கள் அதை நான் கேட்டேன் அவர்களுக்கு பதிலாக நான் அழைக்கும் என்று சொல்லிவிட்டேன் நீங்கள் அவர்களை சபிக்கின்றீர்கள் லானத்தை செய்கின்றீர்கள் அல்லாஹு எந்த விடயத்தில் மிருது தன்மை இருக்குமோ எந்த விடயத்தில் கனிவான தன்மை இருக்குமோ மிருது இருக்குமோ மிருதுவான விடயங்களை அல்லாஹ் விரும்புகின்றான் நீங்கள் கடினமாக நடந்து கொள்ளக் கூடாது என்று மனைவிய ஆய்சாரு அல்லாஹூ தாலான அவர்கள் திருத்தினார்கள் தெளிவான அல்லாஹம் ஏனையார்களே அதற்கு பின்னால் இரண்டு வரிகளைத்தான் அருமையின் அயகுசல் அல்லாஹூ அலே வசல்லம் அவர்கள் அந்த கடிதத்திலே சுட்டி காட்டினார்கள் அஸ்லின் தஸ்லம் நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் நிம்மதியான ஒரு வாழ்க்கை சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை அடைந்து கொள்வார் இரண்டாவது சொன்னார்கள் நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் உனக்கு இரண்டு நன்மைகள் கிடைக்கும் அழகான வாழ்க்கை ஆடக்கூடிய ஜனாதிபதியை மன்னனே நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் உனக்கு ரெண்டு நன்மை உண்டு நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு உனக்கு ஒரு நன்மை நீ இஸ்லாத்தை ஏற்றதை பார்த்து உனக்கு கீழால் வாழுகின்ற குடிமக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள் அந்த மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக் கொள்வதற்கு உன்னுடைய இஸ்லாம் காரணமாக இருக்கிற காரணத்தினால் உன்னுடைய இஸ்லாத்துக்கும் இரண்டு நன்மைகளை அல்லா தருவான் அப்படி நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளலா நம்ம அழைக்கை கொள்கிறோம் இந்த எகிப்தில் வாழ்கின்ற எல்லோருடைய பாவங்களையும் யாரெல்லாம் இஸ்லாம் வந்ததற்கு பின்னால் அந்த ஈஸ் அலே இஸ்லாத்து வசலாம் அவர்களுடைய மார்க்கத்திலே இருந்து மரணிப்பார்களோ அப்படியான எல்லோருடைய பாவங்களையும் நீ சுமக்க வேண்டி வரும் என்று அருமை நாயகன் சொல்லு அலை சொல்லி எழுதி அந்த கடிதத்தை சொல்லக்கூடிய சஹாபியுடைய கையிலே கொடுத்து அனுப்பினார்கள் அன்புக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே எந்த இடத்தில் மிருதுவான தன்மை இருக்குமோ எங்கு பணிவு இருக்குமோ எங்கு நல்ல வார்த்தைகளை நாங்கள் பாவிப்போமோ மன்னன் அந்த கடிதத்தை படித்துவிட்டு அபிபல் அந்த கடிதத்தை கொண்டு வந்திருக்கிறார் ஒரு இஸ்லாமிய தூதுவராக ஹாசி அபிபல் வந்திருக்கிறார் என்ற மன்னன் கண்ணியார் எ சில மன்னு அருமை நாயகம் சொல்லு அழைகூசல்ல அவர்களால் எழுதப்பட்ட அந்த இஸ்லாமிய அழைப்பு கடிதங்களை கிழித்தார்கள் கிழித்து வீசினார்கள் அல்லாஹு அந்த மன்னர்களை ஆட்சி அல்லாஹ் பறைத்து விட்டார் அவர்களை அல்லாஹ் அழித்து விட்டார் மன்னன் அல்லாஹுடைய நடிகார்களே கடிதத்தை வாசித்து விட்டு அந்த கடிதத்தை அந்த காலத்திலே மிக பெருமதியான யானையுடைய தந்தத்தின் மூலம் செய்யப்பட்ட யானை தந்தத்தின் மூலம் செய்யப்பட்ட ஒரு பெட்டியிலே அந்த கடிதத்தை போட்டு கண்ணியமாக வைத்துவிட்டு நபி அவர்களுடைய அந்த கடிதத்தை ஏந்தி வந்த சுமந்து வந்த அபிபல் சாவை கண்ணியப்படுத்துகிறார் நூறு வீணார்களை எங்களுடைய நவீன காலத்தில் ஒரு கோடி பெறுமதியான ஒரு கோடி ரூபாய் அணியக்கூடிய ஆடைகளை கொடுத்து அரச சபையில் ஐந்து நாட்கள் வைத்து மூணு நேரம் உணவுகளை கொடுத்து அந்த அபிபல் கண்ணியப்படுத்தி விட்டு சொன்னார்கள் தெரியுமா உங்களுடைய மார்க்கம் உண்மை என்று விளங்குகிறது இஸ்லாம் உண்மை என்று விளங்குகிறது நான் இஸ்லாத்தை ஏற்றால் மக்கள் என்னை என்னுடைய பதவியில் இருந்து என்னுடைய தலைமைத்துவத்தில் இருந்து என்னுடைய ஆட்சியில் இருந்து என்னை சுரத்தி விடுவார்கள் என்னுடைய ஆட்சி பறிப்போய் விடும் என்ற இருக்கிறது ஏற்றுக் கொள்ளவில்லை ஆனால் உங்களுடைய நபி உண்மையானவர் என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் உங்களுடைய மார்க்கத்திற்கு நான் வரமாட்டேன் என்று பதில் எழுதி அருமை நாயகம் சதவாஹு அழைகி வசல்லம் அவர்களுக்கு ஒரு பதில் கடிதத்தை எழுதி அருமை நாயகம் அழைகு வசல்லம் அவர்களுக்கும் அந்த காசையும் இருபது மிகப்பெருமதியான ஆடைகளையும் தான் பாவித்த ஜல் ஜல் என்று சொல்லக்கூடிய கோவேரி கழுதையையும் தான் பாவித்த பெருமதியான குதிரையையும் அந்த காலத்தில் அரச சபையில் இருந்த கண்ணியமான குடும்பத்தில் பிறந்த ஒரு நபருக்கு இரண்டு அடிமை பெண்களை அருமை நாயகன் அலைவசம் அவர்களுக்கு அன்பளிப்பாக அனுப்பினார் சொல்லலாக அலைவசல்ல அவர்கள் அந்த மன்னர் அனுப்பிய அதியாக்களை ஏற்றுக் கொண்டார்கள் தெரியுமா என்னுடைய கடிதத்தை மதித்திருக்கிறார் என்னுடைய தூதுவரை மதித்திருக்கிறார் என்னுடைய சகாபாக்களை கண்ணியப்படுத்தியிருக்கிறார் அதனால் நான் உன்னை கண்ணியப்படுத்துகிறேன் என்று அருமை நாயகம் அலேஹு வசல்லம் அவர்கள் அந்த ஹதியாக்களை ஏற்றுக்கொண்டு அந்த இரண்டு அடிமை பெண்களில் மூத்த பெண் மாரியா என்று சொல்லக்கூடிய பெண்ணை அருமை நாயகம் அலேஹ் வசலம் அவர்கள் திருமணம் செய்தார்கள் அந்த திருமணத்தின் மூலமாகத்தான் இப்ராஹிம் என்ற ஒரு குழந்தையை அருமை நாயகம் சோல்லாஹூ அலேஹு அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான் நபி இப்ராஹிம் அலைஹு சலாஹு அவர்களுடைய மனைவி ஆஜர் அம்மையாருடைய ஊரில் இருந்து அந்த அந்த பெண்களை அவர் அனுப்பியிருக்கிறார் போதுவான ஒரு பெண் என்ற காரணத்தினால் அருமி நாயகம் செல்வாசல்ல பெண்ணை திருமணம் செய்து அம்மையாருக்கு கிடைத்த குழந்தை அம்மையாருடைய கணவர் அப்ராஹிம் அலஹி சலாத்துக்கு வைத்தார்கள் இரண்டாவது பெண் புகழ்ந்து கண்ணியப்படுத்தி கவிதைகளை படித்த அந்த காலத்திலே காணப்பட்ட மிகப்பெரிய கவிஞர் ஹஸ்தானி அல்லாஹு அன்பு அவர்களுக்கு அந்த இரண்டாவது பெண்ணை அரபி நாயகம் அலேஹு வசல்லம் அவர்கள் திருமணம் செய்து கொடுத்தார்கள் கண்ணியமான அல்லாஹுடைய நடிகார்களே இஸ்லாமதை சொல்கிறது நாங்கள் இஸ்லாத்தை மக்களுக்கு சொல்வதற்கு முன்னால் மற்றவர்களை மதிக்க நாங்கள் பழகிக் கொள்ள வேண்டும் மற்றவர்களோடு கண்ணியமாக உரையாட பழகிக் கொள்ள வேண்டும் மற்றவர்களை சந்தோஷப்படுத்த நாங்கள் பழகிக்கொள்ள வேண்டும் நினைமான அல்லாஹுடைய நடிகார்களே என்னுடைய வார்த்தை நல்லதாக இருக்கும் போது என்னுடைய தன்மை பணிவாக நல்ல குணமாக இருக்கும் போது இஸ்லாத்துடைய இஸ்லாத்தை பற்றி அல்லாஹ் சொல்கின்ற ஆயத்துக்களையும் சொல்வதற்கு முன்னால் இஸ்லாத்துக்கு எதிரானவர்கள் இஸ்லாத்தை கவர்வார்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் பற்றி நல்லன்னம் கொண்டு வாழ்வார்கள் என்ற செய்தியைத்தான் அருமை நாயகம் சொல்லலாகு அலேஹி வசல்லம் அவர்களுடைய அந்த முகோபி மன்னனுக்கு அருமை நாயகம் சொல்லு அலஹி வசல்லம் அவர்கள் அழகாக எழுதிய அந்த கடிதம் பண்பாக வாழ்ந்து மரணித்தார் அருமை நாயகம் சொன்னார்கள் காலத்தில் எகித்தை நீங்கள் வெற்றி கொள்வீர்கள் எகிப்தை நீங்கள் வெற்றி மக்களோடு நீங்கள் எகிப்தை சேர்ந்த ஒரு பெண்மணி இரண்டாவது அருமை நாயகம் செல்லும் அவர்கள் சொன்னார்கள் சார்ந்தவர் எகிப்து போது வருடங்களுக்கு இஸ்லாமியானாக மாறுகிறது இஸ்லாத்தை எப்படி சொல்ல வேண்டும் என்ற அந்த முறையை பேணி அழகாக இஸ்லாத்தை முன்வைத்தார்கள் நன்னியமாக அந்த மன்னரை அடைத்து உரையாடினார்கள் கடிதம் எழுதினார்கள் அழகாக இஸ்லாத்தை முன்வைத்தார்கள் அருமை நாயகம் அலிஹி வசல்லம் அவர்களுடைய மரணத்திற்கு பின்னால் இஸ்லாமிய நாடாக மாறுவதற்கு காரணமாக அமைந்தது எனவே எங்களுடைய பேச்சை நல்லதாக ஆக்கிக் கொள்வோம் எங்களுடைய எழுத்துக்களை நல்லதாக ஆக்கிக் கொள்வோம் எங்களுடைய கருத்துக்களை நல்லதாக ஆக்கிக் கொள்வோம் நான் ஒரு உண்மையான முஸ்லீம் என்ற அடையாளத்தை உலகத்துக்கு சொல்லி பண்பாடுகளை வெளிப்படுத்தி இஸ்லாத்தியம் பக்கம் மக்களை அழைப்போம் நல்லா அந்த كريப்பிசிவானாக யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக யா அல்லாஹ் எங்களுடைய மாதாபிதாக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக உண்மையான இஸ்லாத்தின் உரிய முறையில் அண்ணியவர்களுக்கு சொல்லி அதன் மூலமாக இஸ்லாத்தை உலகத்திலே பரப்புகிற கூட்டத்திலே நம் அண்ணியரே அல்லாஹ் ஹுத்தால செத்தன் வாடானாக வ அகர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் for more islamic lectures and useful information visit s